Video G, Take it easy with Bala G. The name is the name of the guy. The name is the name of the guy. The name is the name of the guy. எஸ் ஜே சூரியா பேரரசு மன்சூர் அலிகான்னு சொல்லிட்டு மாபெரும் ஆஸ்கர் விண்ண மியூசிக் டேரக்டர்லாம் தமிழ் உருவாயிட்டிருக்காங்க லேடிஸ் அண்ட் ஜென்ட்மென் இதே மாதிரி நம்ம சகிச்சிட்டு இருக்கிற நம்ம சுற்றி நடக்கிற நம்ம பார்க்குற எல்லா விஷயங்களையும் சிப்டா அப்படின்னு கலாம் மாஸ்டர் மாதிரி சொல்லி அடிக்கடி சேர்ந்த விஷயங்கள் பேசுறதுக்கு நீங்க பென்ட்ராயிருக்கு அதே தான் வித் மீ பால ஜி என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தாங்க அதனால வந்து ஒரு நாளைக்கு அஞ்சு எஸ் தான் அனுப்பணும்னு கவர்மெண்ட்ல இருந்து ஒரு உத்தரவுலாம் நேற்றுக்கு போட்டதுக்கு அப்புறமும் இருபத்தஞ்சு வருஷமா நாங்கள் இப்படிதானே ரேடியோ நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரேடியோலையும் எஸ் எம் அதை கேட்ட என்னாலயே தாங்க முடியல. உங்களால எப்படி தாங்க முடியும்? அப்படின்றதுனால ரேடியோல கேட்கும்போது ஒரு கேக் பாலரா. உங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள தான் நம்ம இன்னைக்கு அடிக்கி எடிக்கி பேசறோம். அந்த கஷ்டங்களை நான் ஒண்டி சொன்னா நல்லா இருக்காதே. ஒரு மூத்த ஆர்ஜேவும் கூப்பல அப்படி சொல்லிட்டு பிகேஎம்ல இருக்கிற சீனியர் மோஸ்ட் ஆர்ஜே கண்மணிங்க பக்கத்துல அமர்ந்திட்டு இருக்கறார். கண்மணி முதல்ல அந்த அட்ஜெக்டிவ் மாத்து. மூத்த ஆர்ஜே இல்ல. ஓகே ஆர்ஜே கண்மணிங்க பக்கத்துல இருக்கறார். கண்மணி இப்போ வந்து முதல்ல நீங்க அது ரேடியோ கேக்குறவரா? உங்களுக்கு இருக்கிற கஷ்டம் என்ன? ஃபர்ஸ்ட் கஷ்டம் என்ன? ডেইলি சாயந்திரம் 5 மணி ஆனா ஏன்டா வருதுன்னு இருக்கு. ஓ யூ ஆர் டெலிங் மீ ஒன்லி. ஆனா இதெல்லாம் தாண்டி ஃபர்ஸ்ட் கஷ்டமா எனக்கு ஒரு நம்பர் தெரியும் தெரியாது வெயிட் பண்ணு ரெண்டு மாசம் ஆயிடும் அப்போ ரேடியோ கேக்குற எல்லாரும் கஷ்டத்துக்கு பர்றான இல்ல கரெக்ட் தான் அங்கிள் ஐ டோட்டலி அகிரி அது இந்த ஷோ வகாது நீ கேக்குறது பாத்தீங்களா உங்களுக்கு தான் தியாகிகள் பென்சனே வரணும் மாசம் மாசம் எல்லா கஷ்டமும் உன்ன செட் சொல்றியே இத தாண்டி இன்ன ரேடியோல கேக்குறதுக்கு நிறைய கஷ்டக்களா இருக்கு உலகத்தி நம்பர் 1 एफएफ2 இந்தியாவே ஒரே பாட்டு பண்றே एफஎம் நியூசிலாந்து என்ன ஒரே பாட்டு கேக்குறே ஃபுல் எல்லாரும் அவங்களே பட்டா வெச்சு பாக்க யாரு குத்தாலும் யாருத் தெரியி நிக்கே ஃபம் மனத்தottam ரேடியோ இதுக்கு அப்புறம் ரேடியோல பேசுற என்ன கடுப்ப இருக்கு இந்த அழுகு குறிப்பு சமையல் குறிப்பு அதுக்கு அப்புறம் யாராவது ஒரு ஷெஃபை கூப்பிட்டு வச்சு சமையல் சொல்லி தருது இன்னே இது எத்தனை வருஷமா இது அதவும் சொல்லும்போது லேடீஸ் குட்டீஸ் அது மொக்க ஒரு வாயில कोतந்து குட்டீஸ்ல சொல்றோம் இன்ன யாரி தெரியுது கிடையாது எல்லா குற்றத்தையும் நம்ம அப்ரூவராகி ஒத்துக்கணும் ஏன்னா அத்தோட குற்றம் சாட்டும் போது ஏழு அரிசி வரல நம்மளே காமிது இது மாதிரி மொக்கத்தவமா ரேடியோ சொல்றது அதுக்கப்புறம் டிராபிக் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சொல்லுங்க பிரகாஷ்ராஜ் விபி அந்த மாதிரி பேசிட்டு இருக்கு தெரியும் பண்ணுங்க தொடர்ந்து அல்லோ சென்னை அல்லோ சென்னை பொக்குடி வாயிலே கொத்தணும் இந்த மாதிரி ஒரு ஊருக்கே பேசுறதுலாம் எதுக்கு பேசுனா ஒரு ஊரே கேட்டுக்கு தோணேன் இந்த மாதிரி உண்மைக்கு புறம்பா எழுபத்தஞ்சு லட்சம் பேர் எங்களை நான் கூட சொல்லுவேன் நாற்பது லட்சம் பேர் பிடிக்கிறேன் நீட்டி முற கேள்வி கேக்கறாங்களோ இல்லையோ காலி கேட்கணும் இதுதான் சம்ம இது ஏதாவது ஒரு ஜோக்கி இல்லாம இருக்கணும் அது கொண்டு இந்த பட்டம் ஐயோ இந்த பட்டம் எங்க ின் சவுண்டு போட்டுக்கிறது கொயிங் சவுண்டு போட்டுக்கிறது நூறு பேர் சிரிக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் கை கட்டுற சவுண்ட் இன்னும் இது யார் இது இதெல்லாம் வந்து முஞ்சிச்சு நீ இதெல்லாம் பண்ண மாட்டேருந்திங்களா இதெல்லாம் பண்ணி உங்களுக்கு கடுப்பானது தான் எங்கள் அம்மா என் பக்கத்து வீட்டில் ஆண்டிலாம் சொல்கிறது தான் இப்போ நம்ம ரேடியோவில் பேசினுக்கிறோம் ஆனால் இதெல்லாம் தாண்டியும் இனி வரைக்கும் நீங்கள் ரேடியோ கேட்டுக்கிறீங்க அப்படின்னா சரி ஐ ரிலி சல்யூட் ஆன் ஆனர் இதே மாதிரி காலகாலமாக பல கடுப்புகள்லாம் இருந்தாலும் சூப்பரான பாட்டு உங்களுக்காக வேட்டியில் இருக்குது தொடர்ந்து கேளுங்க உங்களுக்கு ஏதாவது இதை பற்றி கருத்து சது பண்ணுங்க எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் வீடு வாங்கலாம் உரக்கடத்துல நான் தான் உங்க பாலாஜி பேசுறேன் இது கேக்கிட்டு உங்க பாலாஜி பழைய சொல்ல